நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்களால மேலும் சில உடல் உஷ்ணத்தால மெலிந்த தேகமாக இருப்பாங்க உடல் உஷ்ணம் தனிந்து உடல் எடை அதிகரிக்க எளிய மறந்து மெண்பூசணிக்காயை வதக்கி சிறிது சுக்குப் சேர்த்து வெள்ளம் கலந்து லேகம் போல் தினம் எடுத்து வந்தால் உடல் எடை கூடும் அது உடலும் புலிவு பெறும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்